الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم ما جاء يقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات الظنين بالله الظنين بالله ظن السوف عليهم دائرة السوف وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم فساءت مصيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم قبل وفاته بثلاث لا يموت الناحدكم إلا وهو يحصن الظن بالرب أو إلا وهو يحصن الظن بالله وقال لعيتم الله سبحانه وتعالى ورونك ورثاهم அடைந்து கொண்டஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்ல இஸ்லாமிய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுடுமாறு உங்களும் அல்லே உ மனிதர்களை நாம் இரண்டு விதமாக பிரிக்கின்ற பொழுது இரண்டு சார்களை நாம் இனம் காணலாம் ஒரு சாரார் தொடர்புடையவர்கள் அல்லாவுடன் எப்பொழுதும் நெருங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் எப்பொழுதுமே எந்த கட்டத்திலும் அல்லாஹ்விட முன்னோக்கக்கூடியவர்கள் எந்த நிலைமை வந்தாலும் அல்லாவை பற்றிய திருப்தியும்ல்லெண்ணமும் உள்ளவர்கள் இரண்டாவது கூட்டம் அவர்களுக்காக வசதி வாய்ப்பை கொடுக்காவிட்டாலும் நல்ல உலக வசக்களை வசதி வாய்ப்புகளை பட்டம் வரவிகளை கொடுத்தாலும் எப்பொழுதும் எந்த கட்டத்திலும் ஒரு அதிருப்தியோடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் எந்திலும் அல்லாவை மறந்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹுடன் கோபித்தோடு பல கூட்டம் ஆகிறார்கள் எந்த நன்மையும் கிடையாது எந்த விவாதத்தும் கிடையாது எந்த சதக்கா தக்காத்தும் கிடையாது அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பது மிக குறைவு அல்லாவோடு பண்ணிக்கொண்டுகின்ற ஒரு கூட்டம் எல்லா விடயங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் அவ்வாவை நினைக்க மாட்டார்கள் கவலை வந்தாலும் அவ்வா நினைக்க மாட்டார்கள் இந்த இரண்டு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கண்ணியமானவர்களே மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது அதைப்பட்டு பேசிட்ட நல்லவை ஞாபகம் வரும் கஷ்டம் வந்தால் மறந்து விடுவார்கள் இன்னொரு கஷ்டம் வந்தால் அல்லாவுடன் ஞாபகம் வரும் சந்தோஷமான வசதியான நிலைமைகள் வந்தால் அல்லாவையும் மறந்து விடுவார்கள் என்னுடைய பிரதானமான தலைப்பு தலைப்பை சொல்லி தரிசங்கம் செய்தால் தெளிவாக இருக்கும் பிரதானமான தலையங்கம் அல்லாவுடன் நல்லெண்ணம் நல்லெண்ணம் கொள்வதனுடைய பிரயோசனங்களும் ஏற்படுகின்ற விளைவுகளும் நஷ்டங்களும் ஒருவர் நம்மை பற்றி நன்றாக பேசினால் புகழ்ந்தால் அவர் நல்லவர் நமக்கு யாராவது தந்தால் நல்லவர் யாராவது நம்மை தூற்றினால் ஏசினால் கெட்டவர் நமக்கு தராவிட்டால் மஞ்சள் நமக்கு தராவிட்ட கண்பல்ல கண்ணியமானவர்களே அல்லாவுடன் எந்த நேரத்திலும் திருப்தியோடு இருப்பது ஒரு முஸ்லிம் இடத்திலே அல்லா எதிர்பார்க்கின்ற எல்லா நிலைமைகளிலும் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதல் பெரும்பாலும் அதே சரி நினைக்கிறேன் ஒன்று அல்லாவோடு நல்லெண்ணம் நல்ல நமது இன்டென்ஷன் அல்லாவோடு நல்லதாக இருக்கு தவறான எண்ணம் அல்லா இப்படி செய்தான் அப்படி செய்தான் அப்படி செய்ய மாட்டான் இப்படி செய்ய மாட்டான் என்பது யாருடைய அடையாளம் என்பதை நான் ஓதுகின்ற குரான் ஆயத்திலிருந்து விளங்கறான் அந்த துவாவை விளங்கினால் நம்மால் எந்த நிலமையிலும் என்ன நடந்தாலும் அல்லா அதற்கு பின்னால் நமக்கு நனவு வைத்திருக்கிறான் என்பது புரியவர் இரண்டு துவாக்கள் அதிகமாக நவியவர்கள் இரண்டு கட்டங்களில் ஓதுவார்கள் ஒன்று நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் பொழுது நல்ல நிலைமைகள் வருகின்ற பொழுது அல்ஹம் யாருடைய பரிபூர்ணம் அடையுமோ அந்த அல்லாவுக்கே எல்லா புகழ் இது எப்பொழுது வசதி வாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த விடயங்கள் நடக்கின்ற பொழுது இந்த துபாவை ஓதுவார்கள் கவலைகள் கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் நெருக்கடிகள் ஏதாவது ஆபத்துகள் இப்படியான நிலைமைகள் வருகின்ற பொழுது ஒரு துவாவை ஓதுவார்கள் அந்த துவாவிலும் கண்ணியமானவர்களை நிறையவர்கள் ஆரம்பிப்பார்கள் எப்படி தெரியுமா அல்ஹம் இல்லா கஷ்டங்கள் வந்தாலும் அல்ஹம் இல்லா அல்ஹம் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவுக்கே எல்லா புவரும் கஷ்டம் வரும் பொழுதும் மன் அம்துல் இல்லாதான் சந்தோஷம் வரும் பொழுதும் இல்லாதான் என் அர்த்தம் இரண்டு கட்டங்களிலும் யாவும் நான் திருப்தி என்னுடைய உள்ளம் தொடர்பு இன்னும் அஜபில் உடைய விடயங்கள் அனைத்தும் ஆச்சரியமானவை வியக்கத்தக்க ஆச்சரியமானவை என்ன அவரு விடயங்களும் அவருக்கு நடந்தால் அல்லாவை புகழ்வார் சந்தோஷமாக நலவாக அமையும் சிறப்பாக அமையும் அசாபத்தூர் ஹைரல்லா அவருக்கு ஏதாவது கஷ்டங்கள் சோதனைகள் முசிபத்தை வந்தால் பொறுமை செய்வார் அதுவும் அவருக்கு நனவுதான் கண்ணியமானவர்களே நல்லது வந்தாலும் அலம் நடந்தாலும் அல்ஹம் இந்த தன்மை தான் வைக்கின்றும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் என்ற எண்ணம் நம்மை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கும் விடுவிக்கும் ஒவ்வொரு நபிமாறினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எல்லா நிலைமைகளிலும் நபிமார்கள் சகாபாக்கள் முன்னேவர்கள் அல்லாவோடு நல்லெண்ணம் வைத்தார்கள் எழுந்தால் உட்கார முடியாது உட்கார்ந்தால் எழும்ப முடியாது மாறிய நோய் மிக செலவு பணங்கள் அதிகமாக செலவழிக்கிறோம் கண்ணியமானவர்களே இப்பொழுதெல்லாம் நமது உள்ளத்தை பார்க்கிறான் உள்ளத்தை பார்க்கிறான் முன்னால் கிடையாது என்ன சொல்வார்கள் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை மருந்து இருக்கிறது கண்டுபிடிக்கப்படவில்லை எந்த நோய் ஏற்படுத்தினாலும் அதுக்கு ஒரு ஒரு மருந்தை மெடிசின் ஏற்படுத்தாமல் எந்த நோயையும் மக்களுக்கு ஏற்படுத்த மாட்டான் இந்த நம்பிக்கை தான் அல்லாவோடு நல்லும் இந்த நோயில் இருந்தும் அல்லது குணத்தை தருவான் சிபாவை தருவான் ஒரு கருத்து வருஷங்கள் பதினேழு வருஷங்கள் நோய் ஏற்படுகிறது கடினமாக அதை மேல் சொரிக்கல் ஏற்படுத்தியது வருஷம் இன்னொரு நான் உடம்பு மாத்தரம்தான் சு அந்த நோயிலும் எங்கும் இல்லை ஒரு வார்த்தை எனக்கு இப்படி கஷ்டமா அல்லாவோடு மோதுகின்ற அல்லாவோடு ஒரு அதிருப்தியாக வெறுப்போடு உரையாடுகின்ற சுகாவை கூட செய்யவில்லை நான் சொல்கிறேன் என்ன ஏன் யாரு கஷ்டப்படுத்துகிறாய் எனக்குடி பிள்ளைக்கு இதுதான் நம்முடையதுவா எனக்கு இல்லை என்றதுவா கண்ணியமானவர்களே அந்த நோயிலும் கூட ஐயப்படை எப்படி துவா கேட்டார்கள் எப்படி கேட்டார்கள் அல்லாவோடு நல்லெண்ணம் உள்ளதுவா பத்தொன்பது வருடங்கள் எப்படியோ சு எனக்கு கொஞ்ச கிரவன் இறக்கம் காட்டுபவர்களின் மிக உயர்ந்த இரக்கம் உள்ளவர் மிக கூடுதலான இரக்கம் உள்ளவர் பயங்கரமான நோய் நமது பார்வையில் அல்லாவுடைய பார்வையில் எந்த நோயும் அல்லாவுக்கு முன்னாள் சிம்பிள் என்ன நோய் மருந்து தண்ணீர் ஒரு தண்ணீர் குளிக்கும் தண்ணீர் குளியுங்கள் வாஷ் பண்ணுங்கள் வெறும் தண்ணீரால் சுகம் கிடை நம்முடைய கெட்ட எண்ணம் தங்கம் தண்ணி பத்து லீட்டர் குடித்தாலும் சுகம் இல்லை தங்கம் தண்ணி குடித்தால் நோய் நிவாரணம் உள்ளம் அல்லாவோடு நல்லெண்ணத்தோடு குடித்தால் ஒருமிடர் போதும் அல்லாவோடு அதிருப்தியோடு சக்தி கிடையாது உடம்பை கழுகியும் நோய் என்றால் தந்தம் தண்ணியில் உள்ள குறைபாடு அல்ல நம்முடைய உள்ளத்தில் உள்ள குறைபாடு அல்ல சுகமாக்குவானா இல்லையா என்ற டவுட் உடம்பரிய டோக்டரை கண்டுபிடிக்காத மருந்து எப்படி அல்லாவுக்கு முடியும் என்றால் வந்து அதிமார்களை பார் எனக்கு முன்னால் வந்து நதிமார்களை பார் எத்தனை பேருக்கு பிள்ளையை கொடுத்தான் மன்றாடுங்கள் என்பது கட்டளை கிடைவார்கள் ஒரு கண்டித்தன்யிருள் வாரிசு ரப்பே எண்ணெய் பிள்ளை இல்லாத சந்ததி இல்லாத எனக்கு பின்னால் ஜனரேஷன் இல்லாதவனாக விட்டுவிடாது நீ பிள்ளை பாத்தியம் கொடுத்து கொடுப்பதில் மிக சிறந்தவன் கொடுப்பதிலே மிக சிறந்தவன் கண்ணியமான துவா அடிச்சுவா கெங்கி கெஞ்சி அல்லாவோடு நல்லெண்ணம் அல்லா தருவான் தருவான் தருவான் துவா துவா துவா கண்ணை மாணவர்களே சை கொடுத்தான் எனவே எந்த சேவை வந்தாலும் எந்த கட்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹிகள் அல்லாஹ் என்றும் தெரியுமா அல்லாவோடு குறைந்து வருகிறது கிடைத்தால் கூட்டம் இருக்கிறார்கள் அது மறப்பவர்கள் நல்ல முறையில் நடந்தால் அல்லா தொழுகை நிவாக கொஞ்சம் பக்மானம்னம் நபியவர்களுக்கு வந்த எல்லா நிலைமைகளிலும் அல்லாவோடு நல்லெண்ணம் வைத்தார்கள் நபையவர்களும் அமுகானவர்களும் ஆபத்தான நிலைமை எல்லாரும் ஆயுதம் ஏந்திக் கொண்டு கொள்ள வருகிறார்கள் குகை வாசலித்து அந்த இடையால் விளங்குகிறது எதிரி கால் வாழை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் மிக குளோஸ் ஆகிவிட்டார்கள் நம்மை கண்டுகொள்வார்கள் யார சொல்லுவார்கள் கண்ணியமானவர்களே மா நபி அவர்கள் சொன்ன ஏன்ோடு நினைப்புக்கு அரபியில் பாதிக்கின்ற வார்த்தை நீங்கள் என்ன அல்லாவோடு பேசுகிறீர்கள் ஆபத்து வரும் வராது என்று எப்படி பேசுவீர்கள் மூன்றாவது எங்களுக்கு உதவியாக அல்லா இருக்கிறான் இப்படி உடைக்க வேண்டாம் என்று அபூக்கரில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லா என்னை உதவி செய்வான் என்ற நல்லெண்ணம் நம்மை தீனின் பக்கம் அல்லாவுடைய பக்கம் நெருக்கும் இருக்கிறது நம்மை வைப்பது இரண்டு சாராருடைய தன்மை யாருக்கு அல்லாவுடன் ஒரு வீட்டை வாங்குகிறோம் இது ஒரு திருமணம் முறைக்கிறோம் இல்லை திருப்தி இல்லை என்று அல்லாஹோட தகாத முறை நினைப்பது இரண்டு மிக செட்டவர்களுடைய பண்பு மற்றது முஷ்ரீக் எப்பொழுதும் அல்லாஹோட முட்டி கொண்டு போவது அல்லாஹ் எனக்கு எந்த நனவும் செய்யவில்லை எனக்கு தரவில்லை கஷ்டப்படுத்துகிறான் என்று எப்பொழுதும் அல்லாவுடைய சோதனைகளை கஷ்டமாக பார்ப்பதே நயவஞ்சக தன்மை முஷ்ரிக் தன்மை வானம் பூமியை பார்த்து கூட அவர்கள் சொல்வார்கள் இதை வீணைக்காக அல்லா பிடித்திருக்கிறார் இது வீணாக படைத்திருக்கிறார் இது எந்த பிரயோஜனமும் இல்லை மூமி நீ வீணாக படைக்கவில்லை கண்ணியமானவர்களே எனவே இந்த அல்லாவோடு உள்ள நல்லெண்ணம் நம்மிடம் அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அதனால நதியவர்கள் சகாபாக்களை பயிற்சி விட்டார்கள் சகாபாக்களை அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள் அங்கே அபு பக்ரீபர் அந்த மனிதரிடம் கேட்டார்கள் உங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள் உங்களுடைய இன்பம் எப்படி இருக்கிறது சொன்னால் அல்லா என்னை ரஹ்மத் செய்வான் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது அல்லா என்னை தண்டிப்பானோ தெரியாது என்ற ஒரு பயமும் இருக்கிறது யார் சூழல்லா சொன்னார்கள் அபிவர்கள் இந்த ரெண்டு தன்மையும் யாருடைய உள்ளத்திலே ஒன்று சேருமோ அவர் நினைத்ததை அல்லாவுக்கு கொடுப்பார் இதைத்தான் அல்லா சொல்கிறான் கண்ணியமான நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்றே அல்லாவிடம் நாம் ஆதரவு வைத்தார் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஆதரவு நிம்மதி கிடைக்கும் எனக்கு லாபம் கிடைக்கும் என்று அல்லாவிடம் ஆதரவு வைத்தால் லாபம் கிடைக்கும் எனக்கு நஷ்டம் கிடைக்கும் என்று அல்லாவிடம் எதிர்பார்த்தி என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நானும் என்னுடைய அடியானோடு நடந்து கொள்வேன் சிறந்த ஒரு உதாரணத்தை இந்த தலைப்பில் நாம் சொல்லலாம் அல்லாவோடு நல்லெண்ணம் வைத்தால் நமக்கு செய்ய முடியாததை எல்லாம் சாதித்து தருவா கனவிலும் காண முடியாது பார்க்க முடியாது இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் காலத்திலே ஒருவருக்கு பிசினஸுக்கு பணம் தேவைப்பட்டது நேர்மையான நம்பிக்கையான அவருக்கு அவரே நம்பிக்கை உண்மையிலே கடன் கொடுக்கின்ற பொழுது எடுக்கின்ற சாட்சி வைக்க வேண்டும் வேண்டும் அது நாம் நம்பி கொடுப்பது நமது இஷ்டம் சாட்சி அல்லா விட்னஸ் யாரது உங்களுக்கு தர முடியாவிட்டால் நீங்கள் மோஸ்ட் ஆகி அல்லது உங்களுக்கு நோய் வந்து நீங்கள் யாராவது அல்லாஹ் யாராவது உங்களுடைய கடையை தருவது பொறுப்புதாரி கபீர் அல்லா கபீர் பொறுப்புதாரி கொடுத்தார் இந்த டேட்டுக்கு தருவேன் ஆகிடுங்கள் அல்லாவோடு நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி நினைத்துக் கொள்வார் எனக்கு இது முஸ்லீமர்களுக்கு தான் நினைத்தால் ாமே தேடி அது முசிபத்தாகவே ஆகும் கடன் கொடுக்க வேண்டிய நாள் வருகிறது இவர் இங்கே இருக்கிறார் ஆற்றுக்கு அங்கால் இருக்கிறது கடன் கொடுத்தவருடைய உயிர் கோட்டில் போக வேண்டும் அது தோணியில் போக வேண்டும் ஒரு படரில் போக வேண்டும் ஆற்றலை கடக்க வேண்டும் பணத்தோடு வந்து கடையில் நிற்கிறார் அன்றைய அந்த ஊருக்கு போவதற்கு எந்த ஒரு கோட்டும் கிடையாது கொடுக்க வேண்டிய நான் கண்ணியமானவர்களே அல்லாவோடு உரையாடுகிறார் பேசுகிறார் நீயே எனக்கு பொறுப்புதாரு என்று எடுத்த கடன் ஆயிரம் தீனார் கொடுக்கின்ற நாள் கடன் கொடுக்கின்ற நாள் வந்துவிட்டது என்று சொல்லி கண்ணியமானே ஒரு பறவை எடுக்கிறார் ஒரு மரம் படகை எடுத்து நடுவிலே விளந்து அதற்குள்ளே பணத்தை வைத்து ஒரு லெட்டர் எழுதுகிறார் அவரும் அந்த கடைக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று பணம் வரும் அவர் அந்த கடையில் இருக்கிறார் எந்த கடையில் போவதற்கு வாகனம் அல்லது படகு கிடையாது வைத்து அதை அப்படி மோடி தண்ணீரில் விடுகிறார் விட்டுப்படனால வரவில்லை நிராசையாகி இதற்கு பின்னர் வர சான்ஸ் இல்லை என்று வீட்டுக்கு போகின்ற பொழுது அந்த படகை ஒன்றும் மிதந்து வருவதை கண்டார் ஒரு படகை ஒரு விறகு ஒரு விறகு சரி வந்தமே வந்தோம் வீட்டுக்கு பிறகாவது எடுத்துக்கொண்டு போவோம் என்று அந்த மிதந்து வந்த மரக்கட்டையை வீட்டுக்கு விறகு எரிப்பதற்காக வெட்டி போட வேண்டும் வெட்டிய உள்ளே ஒரு பணப்பை இருக்கிறது ஒரு லெட்டர் இருக்கிறது லெட்டரை வாசிக்கிறார் இன்னார் வைத்த பணம் இன்னார் கூறியது எடுத்துக்கொண்டார் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு கடன் எடுத்து வருகிறார் இன்னும் ஆயிரம் தீனாரோடு வருகிறார் ஆயிரம் தீனாரோடு வந்து இதோ உங்களுடைய பணம் உங்களுடைய நான் அனுப்பினேன் நான் தான் அனுப்பினேன் லெட்டரும் நான் தான் வைத்தேன் அல்லாவுடைய நம்பிக்கையோடு அனுப்பினேன் சரி வேறு யாருடைய கிடைத்து விடுமோ இல்லையா என்பது எனக்கு தெரியாது மறைவாதையில் மல்லாவிடம் இருக்கிறது இது நான் அது கிடைத்திருக்காவிட்டால் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று வாடகம் இருக்கிறதா எனவே கண்ணியமான அல்லா நிலையார்களே நல்லெண்ணம் வைப்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய விடயங்களை இலகுவாக்கி கொடுப்பார் ஆனா இந்தியத்திலும் அவர் என்னை உதவி செய்வான் தெரியும் பல தடவை கேட்டிருக்கிறோம் ஒரு பிரயாணி இன்னும் வாகனத்தை பிடிக்கிறார் இன்று பிடிப்பது ஏறுகிறார் பணம் கொடுக்காமல் நடந்தது கண்ணியமான இறங்கியவுடன் பணத்தை கேட்கின்ற பொழுது ஆயுதத்தை நிறுத்துகிறார் உன்னை கொல்ல போகிறேன் தனியே இருக்கிறார் தனியே இருக்கிறார் யாருடைய அகல்பம் கிடையாது என்ன நினைத்தார் தனியை இருந்து நான் அவனை நினைப்பேன் பல பேருடைய கண்ணியமானவர்களை கொடுக்கவில்லை பக்கத்தில் கொலைகாரன் கீழே கொல்லப்பட்டிருக்கிறான் வந்தவர்கள் கேட்டார் நீங்கள் யார் நான் இந்த மனக்க நீங்கள் துபா கேட்டவுடன் அந்த ட்யூட்டி நான் என்ற நல்லெண்ணம் எந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த திருப்தி அல்லாவுடைய உதவியும் கண்டி மாணவர்களே ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லலாம் புகையிலே ஆப்பட்டார்கள் மூன்று பேர் மூன்று விதமான துறையில் இருந்தவர்கள் மூன்று பேர் குகையில் அகப்பட்டார்கள் மடைக்குள் அகப்பட்டார்கள் குகையை மூடிவிட்டது மூன்று பேரும் என்ன அல்லாவோடு முறையிட்டார்கள் அவ்வளவு பாரமான கண் ஏக்கிரம் அடிக்கடி என்ன படிப்பினை அந்த அந்த சம்பவத்தில் இருக்கிறது அவருக்கு எந்த பாடம் இருக்கிறது சிந்தித்தோமா அல்லாவோடு நல்லெண்ணம் அல்லாவோடு நல்லெண்ணம் என்றால் சவக்குள் வரும் நம்பிக்கை வரும் எக்கையில் வரும் அல்லாவுடன் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் கபூர் செய்யப்படும் என்ற எக்கையினோடு இப்ராஹிம் அனைத்து நூத்தி இருபது வயசு ஒரு ஒரு கருத்துப்படி இன்னொரு வயது தொண்ணூத்தி ஆறு வயது நூத்தி இருபது தொண்ணூத்தி ஆறு வயது பிள்ளை பாக்கியம் சக்கரியான எண்பது வயது தாண்டி பிள்ளை பாக்கியம் கண்ணியமானவர்களே நடுக்காற்றிலே அவருக்கு அல்லாவுடைய உதவி கண்ணியமானவர்களே அல்லாவோடு நல்லெண்ணம் வைத்து கட்ட எந்த கட்டத்தை கையாண்டினும் உறுதியாக மூன்று பேர் ஆகப்பட்டார்கள் மசூரா பண்ணினார்கள் என்ன செய்வோம் சொன்னார் ஒருவர் நாம் அல்லாவுக்காக செய்த அமல்களை வைத்து அல்லாவுடன் துவா கேட்போம் அல்லாவுடன் துபா கேட்போம் பெண் ஒரு தடவை கஷ்டம் ஏற்படும் பொழுது பணம் கேட்டு வந்தார் பண உதவி செய்து விட்டு என்னுடைய ஆசைக்கு கூப்பிட்டு என்னுடைய கள்ள தொடர்புக்காக வேண்டி நான் அவளை அழைத்து பணத்தை எடுத்து செய்ய வழி இல்லாமல் நிலைமையில் என்னுடைய பாவத்துக்கு அவள் உடன்பட்டார் அப்பொழுதுகின்ற பொழுதுகொள் அல்லாவுடைய அல்லா இதை நான் உனக்காக செய்தேன் இந்த கல்லை அகற்றிவிடு பெண்ணியமானவர்களே இந்த சம்பவத்திலே மூன்று விடயங்கள் சம்பந்தப்படுகிறது ஒன்றே அல்லாவோடு நல்லெண்ணம் இந்த கட்டத்திலே அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் இந்த பிரபலத்தை நிலைமை யார் அல்லா நல்லெண்ணம் அல்ல ஹெல்ப் பண்ணுவார் சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது மெஷின் ஒரு இயந்திரமும் கிடையாது இரண்டாவது மனிதர் கல் கொஞ்சம் இரண்டாவது மனிதர் நான் என்னுடைய தாய் தந்தைக்கு கிடைமை செய்தேன் பால் கொடுத்தேன் பால் கடந்து வர லேட் ஆகினேன் எலும்பும் வரைக்கும் நின்றிருந்தேன் தாய் தந்தை எழும்பியவுடன் அவர்களுக்கு கொடுத்தேன் இரவு கூறாக அந்த பால் கோப்பையோடு நின்று கொண்டு அவர்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் அவர்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் இலை பொருந்தி உதவி செய்ய கல் கொஞ்சமாக அந்த வெளியே வர முடியாது மூன்றாவது நபர் பெரிய முதலாளி என்பார்கள் ஒரு நாளுடைய கரர் ஒரு நாளுடைய ஒரு பணம் ஒரு ஊதியம் சின்ன தொகை ஒரு வரவில்லை எடுக்க இந்த இத்தனை மாசம் கோலையன் மார்களுடைய சம்பளங்கள் செக்காக சம்பளம் அது ரிட்டர்ன் என்னை மனித யோசித்து இதுதான் முசிபத் பிறருடைய உரிமை செய்கின்றதுதான் நமக்கு முசிபத்தாக விழிக்கிறது நோயாக விழிக்கிறது இன்கம் டேக்ஸாக வெடிக்கிறது அது விழிக்கிறது முசீபத்தாக வெடிப்பது மற்றவர்களுக்கு செய்கின்ற துறோம் மூன்றாவது அவர் நான் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி பெரியது ஆடு மாடு ஒற்றக மந்தைகள் பல லட்சக்கணக்கான நமது பாசை நமது கணக்கில் பல லட்சக்கணக்கான ரூபாயுடைய அவருடைய அந்த இன்வெஸ்ட்மெண்டில் வந்தது ஒரு நாள் வந்தால் எத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்தால் என்னை நினைவிருக்கிறது நான் நினைவிருக்கிறது என்னுடைய என்னுடைய கொஞ்சம் மறந்தது போன்று நிகழ்வு வருகிறது நான் உங்களுடைய பிறர் எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றான் யாவா உனக்காக செய்தேன் கல்லை அப்படியே மூன்று பேரும் வெளியாவதை கல் அகன்றது கண்டி மாணவர்களே மூன்று விடயம் கொண்டிய கீழம் அடுத்ததாக அதே நேரம் தனிமையிலோ கூட்டத்திலோ அல்லாவோடு தொடர்பாக நீங்கும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய ஒரு துவா சிறிய துவா அந்த துவாவை உண்மையான உள்ளத்தோடு ஓதினால் அல்லாஹ் நம்மை திருப்தி அடைந்தவனாக மாறுவான் அல்லாஹ் நம்மை ிருப்தி கொண்டாக மாறுவான் அல்லாவை பற்றிய திருப்தியும் நமக்கு இறைவனாக நான் திருப்தி அடைய பொருந்திக்கொண்டேன் அல்லாவனுடைய ரப் என்பது எனக்கு சந்தோஷம் அடிமீனி ஒபில் இஸ்லாமி தீனா இஸ்லாம்தான் என்னுடைய மார்க்கம் என்பது எனக்கு திருப்தி உள்ளத்தோடு திருப்தி படைத்துவார் என்று அதிபிருக்கிறது இணை கண்ணியமானவர்களே எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சிரமம் வந்தாலும் இதை அல்லா தந்தான் இதை நீக்குவோன் அல்ல இதுக்கு நலவைப்படுத்துவோன் அல்லா லாபம் நஷ்டம் நோய் சுகம் நெருக்கடி வசதி வாய்ப்பு எல்லாமே அல்லாவுடைய கையில் இருக்கிறது எனவே அல்லாவோடு திருத்தி உள்ளவர்களாக மாறுவோம் அல்லாவோடு நல்லெண்ணம் உள்ளவர்களாக மாறுவோம் அல்லாவோடு நெருங்கக்கூடியவர்களாக மாறுவோம் நான் நெருங்குவதை விட பன் மடங்கு அல்லாஹ் நம்ம நெருங்குவான் எனவே எல்லாமே அல்லாவோட அல்லாவோடு திருத்தி உள்ள நல்லடியார்களான் நம்மை மாற்றுவானாக எங்களுடைய பாகலை மனு தருவாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாகித்தல்வோயாக உடல் உருடைய பாவை எடுத்திருவாயாக ஊர முஸ்லீம்கள் மூமிடைய பாகம் எடுத்தால் உண்மையான ஈமே தருவாயாக உண்மையான அஹலாக்கை தருவாயாக உன்னை பற்றி உண்மையான திருச்சியை தருவாயாக இஸ்லாத்தை பற்றி திருச்சியை தருவாயாக நபியர்களை பற்றி திருச்சியை தருவாயாக எந்த கட்டத்திலும் உன்னோட நல்லெண்ணிக்கக்கூடிய விழா மாற்றுவாயாக உன்னுடைய ஈமானை மெசேனையும் அதிகப்படுத்துவாயாக சவர்களை அதிகப்படுத்துவாயாக எந்த நிலைமையில உன் திருப்திப்படுவதற்கு நமது உள்ளத்தை நமக்கு பக்குவப்படுத்தாக ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்தல்வதாக வாதாவானா அலமதுல்ல பின் அளவில்